வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் திருக்குறளை பார்த்து பாடிய பாடல் ஆனால் இன்றைக்கு மகிழ்ச்சி என்றால் என்ன அப்படின்னு உலகம் முழுவதுமே தேடிட்டு இருக்கோம் அல்லது மகிழ்ச்சி எதில் கிடைக்கிறது இதுதான் பேசப்படக்கூடிய விவாதம் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு திருவிழாக்களின் போதும் ஏதோ ஒரு பண்டிகையின் போதும் எதோ ஒரு தொலைக்காட்சியில் நிச்சயம் மகிழ்ச்சி தொடர்பான ஒரு பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நாம் மகிழ்ச்சியை துளைத்து விட்டோம் எதுவெல்லாம் மகிழ்ச்சி ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணம் மகிழ்ச்சியை தரும் வேறு சிலருக்கும் இயற்கையை ரசிப்பது பலவற்ற மகிழ்ச்சியை தரும் இன்னும் சிலருக்கு தம்முடைய குடும்பத்தோடு இருப்பதே மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கும் இன்னும் எழுத்தாளர்கள் கவிஞர்களாக இருந்தால் அவர்களுக்கு பல்வேறு சூழ்நிலைகள் தங்களுடைய பயணத்தின் போதும் தங்களுடைய அனுபவத்திலும் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது எங்க இருக்கிறது எது மகிழ்ச்சி அப்படின்னா குடும்பத்திலிருந்தே அந்த மகிழ்ச்சி குறிப்பாக பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளிடத்திலிருந்தே மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் இன்றைக்கெல்லாம் நகர்ப்புறங்களில் பார்த்தால் பெற்றோர் இருவருமே வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இருவரும் ஒரே நேரத்தில் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது மிக கடினமானது சனி ஞாயிறுகள்ல கூட பெரும்பாலான பெற்றோர் இருவரும் சேர்ந்தாற்போல் வீட்டுல இருக்கிறது அருகான ஒரு விஷயம் தான் ஆனால் அவ்வாறெல்லாம் இல்லாமல் நிச்சயமாக பெற்றோர் இருவரும் நேரமாவது தினமும் வீட்டில் தம்முடைய குழந்தைகளோடு சேர்ந்து இணக்கமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவ்வாறு இருக்கும்பொழுதுதான் அந்த குழந்தைகளிடத்திலிருந்து பெறக்கூடிய மகிழ்ச்சி அளவற்றதாக இருக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் வல்லுவரை எழுதும் பொழுது மகிழ்ச்சியிலே மக்களுடைய குழந்தைகளுடைய மெய் தீண்டல் அதாவது உடலை தொடுதல் உடலை தழுவுதல் தான் பெரிய மகிழ்ச்சி அதே போல அந்த குழந்தைகளுடைய சொற்களை கேட்பதுதான் செவிக்கு மகிழ்ச்சியை தரும் சொல்ல வர்றாரு இன்றைக்கெல்லாம் நாம் ஒரு தொலைபேசியை கையில கொடுத்து பாடிக்காமி பேசிக்காம அதை பதிவு செய்து கொள்கிறோம் ஆனால் இந்த நவீன யுகம் வருவதற்கு முன்பு நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அந்த குழந்தைய கூப்பிட்டு பேச சொல்லுவோம் நமக்கு எப்படிதோ அப்போல்லாம் அந்த நிலையெல்லாம் இன்றைக்கு சிறிது சிறிதாக மாறி வருகிறதோ மகிழ்ச்சியை நாம் எழுந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி வருது ஆக அந்த எண்ணங்களை எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறெங்கும் இல்லை நம்முடைய குழந்தை இருந்து கிடைக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து நாம் குழந்தைகளோடு அதிக நேரத்தை செலவிட்டு குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிற்கணும் அப்படி செஞ்சோம் எல்லா விதமான நல்ல அறக்கருத்துக்களோடும் நல்ல மனித பண்போடும் நம்முடைய குழந்தையும் வளரும் அப்படிங்கிறதுல ஐயத்திற்கு நிறக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு குரல் எண் அறுபத்தி ஐந்து மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மீண்டும் குரல் மக்கள் மைத்தீன்றல் உடற்கின்பம் மற்ற சொக்கேட்டல் இன்பம் செவிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி